ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்மகம் மகாலயங்கர தலைப்பிலே மகாலயசிராதம் செய்யவேண்டியதான முறையை பார்த்துணுபரோம் அதிலே இந்த மகாலயஸ்ராத்தத்தை நாம் அன்னரூபமாக செய்கிற பொழுது சமையல்லே ஏதாவது வித்தியாசம் வருமா அப்படின்னு பார்க்குறபோது பொதுவாக நாம் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து வருஷ வருஷம் செய்யக்கூடியதான ஸ்ராத்திலே என்னென்ன காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கலாமோ அதே நியமம்தான் மகாலய சிராதத்திலேயும் நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்திலேயே என்ன மாதிரியான காய்கறிகளை எல்லாம் நாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்த இது விஷயமாக நிறையா தகவல்களை நமக்கு தர்மசாஸ்திரம் கொடுத்துருக்கு அசுக்ரம் அவிக்கரஹிதம் விப்ரோநாதியான் நகச்சுதம் அத்தியம்லம் சுக்கரமாக்கியாத்தம் நிதித்தம் பிரம்மவாதிபி ஹிருதஞ்ச தைலஞ்ச லவணம் பானீயம் பாயசம் ததா அப்படின்னு தர்மசாஸ்திரம் பொதுவாக ஒரு கட்டுப்பாடை நமக்கு சொல்வது அதாவது நாம் எப்பொழுதும் எந்த சமையல் செய்தாலும் அந்த காயை சமைக்கிற பொழுது ஒரே மாதிரியான நிறம் நமக்கு தெரியக்கூடாது அதே போல் சமைக்கிற பொழுதே அதிகப்படியாக வாசனை வரக்கூடாது அந்த காயை சமைக்கிற பொழுது வாசனை நிறையா வந்தால் அதை தவிர்க்கணும் அதிகப்படியான ஒரே விதமான நிறம் நமக்கு வருதுன்னா அதை தவிர்க்கணும் அதாவது இப்போ பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகளை சமைக்கிற பொழுது செக்க செவேர்ன்னு ஒரே மாதிரியான நிறம் நமக்கு கிடைக்கிறது அது மாதிரி காய்கறிகளை நாம் சில வியாதிகளுக்கு மருந்தாக சாப்பிடலாமே தவிர தினமும் சமையலில் அதை சேர்த்துக்கக்கூடாது அதே போல் சமைக்கிற பொழுதே வாசனை வருது அப்படின்னா அதை நாம் சாப்பிடக்கூடாது அதுவும் சில நோய்களுக்கு மருந்தாக சாப்பிடலாம் ஆனால் தினமும் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுனாலே தான் நமக்கு வெங்காயம் பூண்டு முருங்கை இப்படி நிறைய காய்கறிகள் இருக்குது சமைக்கிற பொழுதே வாசனை வரக்கூடியதான காய்கறிகள் முள்ளங்கி பீர்க்கங்காய் இந்த காய்கறிகள் எல்லாம் நாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது சமைக்கிற பொழுதே வாசனை வரும் அப்படி வாசனை வந்தால் அதை சேர்க்கக்கூடாது முக்கியமாக பித்திருக்காரியங்களில் சுத்தமாக சேர்க்கவே கூடாது அதே போல் இந்த காய்கறிகளை பறிக்கிற பொழுது நகங்களை கூடியதான பறிக்கக்கூடியதான காய்கறிகளை சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது அத்தியம்லம் சுக்கரம் ஆக்கியாதம் நிந்தித்தம் பிரம்மவாதிபிஹி இப்படி தேசாச்சாரம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு தேசங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான காய்கறிகள் சாகுபடி நடக்கும் எந்த தேசத்தில் சாகுபடி நடந்தாலும் இந்த குணம் இல்லாமல் இருக்கக்கூடியதான காய்கறிகளை சமைக்கலாம் ஒரே விதமான நிறம் இல்லாமலும் சமைக்கும் பொழுதே வாசனை வராமலும் சமைக்கலாம் தோஷமில்லை ஏன்னா ஒரே விதமான அல்லது நிறையா வாசனையை கொடுக்கக்கூடியதான காய்கறிகளையோ சாப்பிட்டால் புத்தியை கெடுக்கும் அதேபோல் நெய் சேர்த்து நெய்யில் பக்குவமாகக்கூடிய வஸ்துக்கள் எண்ணெயில் பக்குவமாகக்கூடிய வஸ்துக்கள் உப்பு சேர்த்து செய்யக்கூடிய வஸ்துக்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து செய்யக்கூடிய வஸ்துக்களை சேர்த்துக்கலாம் ஸ்ராத்திலே இதுபோல் காய்கறிகளையே தான் நாம் சேர்த்துக்கணும் இதை இந்த காய்கறிகளுடைய லிஸ்ட்டுகளை நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அது ஒவ்வொரு தேசங்கள்லேயும் ஒவ்வொரு விதமாக பெயர்களை நமக்கு சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோமானால் கலஞ்சம் பக்ஷத் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது கலஞ்சத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கலஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு பிரதேசங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் கிடைக்கிறது களஞ்சம் வெங்காயம் பூண்டு இவைகளுக்கு களஞ்சம்னு பெயர் அப்படின்னு ஒரு பிரதேசத்தில் அர்த்தம் இன்னொரு பக்கம் களஞ்சம் அப்படின்னா நிலக்கடலையை தோலோடு பூமியில் அங்கங்கே குழி பண்ணி அந்த குழியில் போட்டு மூடிடணும் ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த நிலக்கடலையை எடுத்தால் அது பூமியினுடைய சூடிலேயே அது பக்குவம் ஆயிருக்கும் சூடாக களஞ்சம்னு பெயர் ஒரு பிரதேசங்களில் அர்த்தம் சொல்லப்படுறது அதேபோல் இன்னொரு பிரதேசங்களில் கொட்டை சில காயினுடைய கொட்டைகளை காய வச்சு அதை உபயோகப்படுத்தி சாப்பிடக்கூடியதான வஸ்துவுக்கு கலைஞ்சம்னு பெயர் அப்படின்னு சில பிரதேசங்கள்லே சொல்லப்படுற அப்படி தேச தேசத்துக்கு தேசம் மாறுபடுறது இந்த பெயர்கள் இதையெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் மகாபிரிவா காஃபி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அது ஒரு காயினுடைய கொட்டையை எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி அது போடுற பொழுதே வாசனை வரும் அது வெந்நீரில் வெந்நீரில் ஊற்றின உடனே வெந்நீரை அந்த பவுடரில் ஊற்றின உடனேயே வாசனை வரக்கூடிய வஸ்து அப்படிங்கிறதுனாலே தான் காஃபி கொட்டையை நாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவாக காண்பிச்சிருக்கேன் அப்படி இந்த தேசாச்சாரப்படி காய்கறிகளுடைய பெயர்கள் மாறுபடுறது என்ன விதமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற பொழுது கிருஷ்ணமாஷா ஸ்திலாச்சைவிரேஷ்டா சிஹு யவசாலையா மகாயவ விரீஹியவாஹா கோதூமா முதுகசர்ஷப்பா கிருஷ்ணாஸ்வேதா லோஹிதாச்ச கிராஹியா சுகோ ஸ்ராதகர்மணி அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது கருப்பு நிறத்தில் உள்ள எள் உளுந்து இவைகளை கட்டாயம் செர்க்கணும் ஸ்ரேஷ்டாசியோ யவசாலயா எவைன்னு ஒரு தானியம் கோதுமாவை போல் அதை உபயோகப்படுத்துறது அரிசி மகாயவ விரீஹி யவாகா கோதூமாகா முதசரஷப்பா கோதுமை முதம்னா பாசிப்பருப்பு சிறுகடுகு இவைகளெல்லாம் இந்த மாதிரி தானியங்களை கட்டாயம் நாம் ஸ்ராத்தங்களில் சேர்த்துக்கணும் முக்கியமாக சில சிலதை சேர்த்துக்கக்கூடாது கோத்ரவான் ராஜமாஷாம் குளுத்தம் சணக்கம் ததா நிஷ்பாவாஸ்து விசேஷேன பஞ்சயிதாம்ஸ்து விவர்ஜயேத்து அதாவது துவரம்பருப்பு மொச்சக்கொட்டை குளுத்தம் கொள்ளு கடலை இவைகளை கட்டாயம் தவிர்க்கணும் ஸ்ராத்த சமயத்தில் ஸ்ராத்த சமையல்ல இவைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அகோதுமஞ்ச எச் சிராத்தம் கிருதமப்பியகிருத்தம் பவேது கோதுமைங்கிற தானியத்தை அவசியம் நாம் ஸ்ராத்தத்தில் சேர்த்துக்கணும் கோதுமைங்கிற தானியத்தை சேர்க்காமல் செய்யக்கூடியதான சமையல் அந்த சமையலில் செய்த ஸ்ராத்தம் அகிருத்தம் பவேத்து செய்யாததாகவே ஆயிடும் அப்படின்னு தானியங்களுடைய வரிசையை காண்பிக்கிறார் காய்கறிகளும் என்னென்ன சேர்த்துக்கணும்னு காண்பிக்கிறார் அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்